நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு தாய்மார்களுக்கு என்னன்னு பார்ப்போம் வெந்தயம் அஞ்சு கிராம்ல இருந்து பத்து கிராம் வரை எடுத்து மதியமே ஊற வச்சுட்டு இரவு தூங்கும் முன் மைய அரைச்சு அதனுடன் தேன் கலந்து இந்த வெந்தயம் தேன் கலந்த கலவைய இரவு தூங்கும் முன் சாப்பிட்டு வந்தாலே பால் சுரக்கும் அது மட்டும் இல்லாம காய்களை உணவுல சேர்த்துக்கிட்டாலும் பால் சுரக்கும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்